والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله الله الله محمد عبد وعلى آله واصحابه وأهل بيته تسليماً كثيراً كثيراً فقد قال الله تعالى في قرآنه بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ரமில வசலாம் ரசூல மின் அப்தீன் பாதாத்தஜீமான் ும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தமும் தரிசனமும் கிடைத்து உயர்தரமான சுகனத்திலே கூடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தன்னுடைய காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காகவே தியாகம் செய்த எனது உயிரிலும் இனிய ஹசரத் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலிஹி அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஸரத் அசுலுல்லாஹி சல்லாஹு அலிஹி அவர்களுடைய சுண்ணத்தான வாழ்க்கை நெறிகளை பெய்தளுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மோமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பெயரிலும் அல்லாஹ் சலாத்தும் சலாமும் சொல்வானாக அல்லாவுடைய இல்லத்தில் அவனுடைய பொருத்தம் நாடி கடுமையை நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருக்கும் அன்பு நல்லடியார்களேடே நியத்துடன் பிரபு சுபஹுவ தாலாவிடத்திலே தஞ்சம் புக வேண்டும் என்ற அவாவுடன் இருக்கும் என்னுடைய நண்பர்களே அன்பர்களே மனதுண்ட வெற்றி தாழ்வு கண்ணியம் கேவலம் உயர்வு சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுபஹணுவ தாலா அவனுடைய ஏவல் விளக்கல்ல உள்ளடக்கி வைத்திருக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயம் கூறுகிறான் பக்கம் செல்லும் எச்சரிக்கை விடுக்கின்றான் ஏவல்களை எடுத்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் கண்ணியத்தை பெற்று நாள மறுமையிலே சுணத்தை தனதாக ஆக்கி கொள்ளுமாறும் விளக்கல்களை விட்டும் தவிர்ந்து நடந்து இம்மேலும் மறுமையிலும் கண்ணியத்தை பாதுகாத்துக் கொண்டு நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் கொண்டு வசியத்தும் நசேகத்தும் செய்து கொள்கின்றேன் மனிதன் படிப்பினைக்குரிய விடயங்களை மறக்கும் பொழுது அல்லாஹ் சுபஹனு ஞாபகமூட்டுவான் அது அவனை கேவலப்படுத்திய விடயமாக இருந்தாலும் கண்ணியப்படுத்தக்கூடிய விடயமாக இருந்தாலும் அவனை நாசத்திலாக்கிய விடயமாக இருந்தாலும் உயர்த்திய விடயமாக இருந்தாலும் எது ஒன்றையும் அல்லாஹ் படிப்பினை என்று வைத்ததை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்துவது அவருடைய மனிதர்கள் இவர்கள் அநியாயக்காரர்கள் இவர்களுக்கு சிறிது அவகாசம் கொடுக்கிறது என்னுடைய சுன்னத்தாக இருக்கிறது அது வரைக்கும் நீடிக்கும் அதனால் அல்லாவை மறந்து மனோச்சையில் மூழ்கக்கூடியவர்களே நினைக்காதீர்கள் அல்லா நம்மை விட்டு வைத்திருக்கின்றான் இன்று இருபத்தி ஆறாம் தேதி டிசம்பர் சுனாமி பெரிய பாடத்தை நமக்கு கற்று தந்துவிட்டு போனது கணவனிடம் இருந்து மனைவியை பிரித்தது கணவனை ஒரு மாஜி கணவனாக மாற்றியது மனைவியை விதவையாக ஆக்கியது பிள்ளைகளை அனாதையாக மாற்றியது செல்வந்தன் வரிசையில் நிற்கும் ஏழையாக மாறினான் வரிசையில் இருந்து சாப்பாடு எடுக்கும் அளவுக்கு அவனுடைய நிலைமை அல்லாஹா பை மக்களுக்கு மத்தியிலே நாட்கள் கடந்து செல்லும் பொழுதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துவது என்னுடைய வழிமுறையாக இருக்கின்றது என்பதையும் ஒரு படிப்படையாக வைத்தான் என்றாலும் படிப்பினை பெற்றவர்கள் எங்கே யாரெல்லாம் நடந்த சம்பவங்களை மறந்து அழிவுகளை மறந்து வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு படுத்துங்கள் நபியே என்ற கொரானிலே பலதரப்பட்ட சம்பவங்களை கொடுகிறான் ஹசரத் அசுல்லாஹி சலாஹ் அலிஹி வசல்லம் அல்லாஹ் சுபான் வதாலாவுடைய ஏகத்துவத்தை எடுத்து வைத்து கலிமாவுடைய சங்கநாதத்தை உரைத்து மக்களை அதன் பக்கம் பொழுது மறுத்தார்கள் வேதனைகளை அல்லா கொடுத்தான் சிலருக்கு அல்லா சுபுவை ஒரு படிப்பினையாக ஆக்கினான் நபியே உங்களை புறக்கணிக்கின்றார்களா அவர்கள் புறக்கணிப்பதாக இருந்தால் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அந்த ஆதி சமூத் கூட்டத்தினர்களுக்கு வந்த பயங்கரமான வேதனை காத்திருக்கிறது எச்சரிக்கை விடுங்கள் அவர்கள் புறக்கணித்தால் அதை போன்ற வேதனை உங்களுக்கும் வரும் என்பதனை ஞாபகப்படுத்துங்கள் அவ்வாறே இன்றும் புறக்கணிப்பின் பாதை விசாலமாக கொண்டிருக்கின்றது காணல் நீர் அது தாகத்துக்கு தண்ணீராக விளங்கி கொண்டிருக்கிறது மனிதன் அதுடைய ஏமாற்றத்தை சீரான முறையிலே அறியவில்லை அந்த சமூதுக்கு வந்த வேதனை இவர்களும் புறக்கணிப்பார்களே ஆனால் வரும் என்பதனை தனக்கு மத்தியிலே வந்தருக்கு மாறு செய்தார்கள் கூட்டத்தினரை நாங்கள் கடுமையாக பிடித்தோம் அவர்களுக்கு பலதரப்பட்ட வேதனைகளை கொடுத்தோம் பல நாட்கள் வீசிய காற்று சபாலிய அவர்களை நாம் பயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளினோம் அந்த வேதனையையும் இவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அந்த அடிப்படையில் நாம் எல்லோரும் கண்டு கழித்த காட்சி நாம் எல்லோரும் ஏங்கி தவித்த சந்தர்ப்பம் எோரும் கண்ணீர் வடித்தோர் நாள் இந்த முன்னோர்கள சம்பவத்தை கூறி ஞாபகப்படுத்தியதை போல இதையும் அவர்களுக்கு பெருமை அடித்து திரியக்கூடியவர்களுக்கு நான் இந்த அத்தாட்சிகளை மறக்கடிக்க வைப்பேன் தெரியும் சொத்துகளை அள்ளிக்கொண்டு சென்ற நாள் இந்த டிசம்பர் இருபத்தி ஆறு என்னுடைய குடும்பம் அலை மோதி பிரித்த நாள் இன்றும் கூட அந்த அலை ஓயவில்லை ரப்பு சுபானுவ தாலாவுக்கு வழிபட்டு இருக்கின்றது ஆனாலும் இதனை நான் மறக்கடிப்பேன் மனோ இச்சைகளே மூழ்கடிப்பேன் யாருக்கு பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு இவர்கள் தன்னுடைய விவகாரங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்னை மறந்து கதைக்கின்றார்கள் பெருமை பாராட்டுகின்றார்கள் இரவு இவர்களுக்கு சுனாமி அல்ல அதற்கு மேலான அத்தாட்சிகளை நான் கொண்டு வந்து இவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்பதனை மறந்துவிடுவார்கள் இது வெறுமடை அனர்த்தம் என்று கதைப்பார்கள் அவர்கள் அடந்தேறி எல்லை மீறி மீண்டும் அதே பாவத்தை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என்றும் கூட அந்த கடல் அலை என்னையும் என்னுடைய சொத்துக்களையும் அள்ளிக்கொண்டு போக மாட்டாது என்ற நிம்மதி என்ற அந்த உறுதிப்பாடு எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமா இன்றும் கூட அறை நிர்வாணத்துடனும் அல்லா சுபஹனு மறந்த நிலைமையிலும் கடற்கரையிலே காணும் காட்சிகள் மீண்டும் சுனாமியுடைய எச்சரிக்கையை எங்களுக்கு விடுக்காமல் இருக்கிறதையிட்டு தான் ஆச்சரியமாக இருக்குது எங்களை மறதியில் ஆழ்த்தியதை இட்டு ஆச்சரியமாக இருக்குது இதனால் அல்ல சொல்கிறான் இவர்களுக்கு ஓரிரு அத்தாட்சிகள் அல்ல எத்தனை என்னுடைய அடையாளங்களை காட்டிய போதிலும் சிலர்கள் கல் படைத்தவர்கள் மறதியிலே மூழ்கியவர்கள் அவர்கள் அதனை வைத்து படிப்பினை பெற மாட்டார்கள் மீண்டும் வரும் என்ற அச்சமது கட்டளையை கொண்டு நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் இவர்களுக்கு நேரான பாதைகளை ஏராளமாக காட்டிய போதிலும் நாடும் அதிலே நடக்க வேண்டுமே என்ற அந்த பாதையை தனதாக ஆக்கிக் முயற்சி செய்யவும் மாட்டார்கள் வை அரவு சபீலல் இவர்களுக்கு வழிகேடுகள் முன்வரும் பொழுது அதுதான் என்னை துனியாவில் பிரகாசிக்க வைக்கும் பாதை கண்யத்தை விமோசனம் இருக்கிறது அதில் தான் என்னுடைய கௌரவம் குடும்பம் என்னுடைய தொழில் அனைத்தும் வாழக்கூடியதாக எனக்கு தெரிகிறது என்று அவர்கள் அந்த சபீலு கையை வழிகேடானனால் தான்பட்டமாக இவர்கள் தான் மறதியாளர்கள் நபியே இவர்களுக்கு ஞாபகப்படுத்துங்கள் அனல் அதி கல்லம் தொல் அல்லா சுபா குதிசிலே பேசுகிறான் விளங்கியது நான் எதனை அதற்கு முன்னால் கட்டளையாக எடுத்து வைத்தேனோ அதற்கு வழிபட்டது மனிதர்களே ஜின்களே நீங்கள் தான் அதனை கேட்க மறந்துவிட்டீர்கள் அதனை புறமுதுகுட்டி நீங்கள் சென்றுவிட்டீர்கள் புதைத்துவிட்டிருக்கின்றீர்கள் எப்பொழுது நீங்கள் விழிப்புணர்வுக்கு வரமாட்டீர்களோ அதுவரைக்கும் நான் கதைக்கிறேன் உங்களுடன் எத்தனை இரவு பகலாக உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கின்றது இரவையும் பகலையும் எதற்காக நான் படைத்தேன் வரக்கூடிய இரவும் பகலும் எ கூறுகிறது பகல் எதற்காக எனக்கு நன்றி செலுத்துவதற்காக பகல் மறதியிலே மூலடிக்கப்பட்டு விட்டது பாவங்கள் பொய் புரட்டுகள் மோசடிகள் மற்றவர்களுக்கு குளி அவருடைய பாதைகளை முட்களை விதைப்பது இது போன்ற விட்களிலே மாறி மறந்துவிட்டது ஆனால் பகல் என்னை நீ எந்த கட்டங்களில் ஈடு போதிலும் நான் அதனை தடுக்கவில்லை என்றாலும் என்னுடைய எல்லையை மீறாமல் இருப்பது என்னை ஞாபகப்படுத்துவதற்கு சமம் நீ உன்னுடைய உயர்ந்த உப்பறிகளிலே தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்னை மறந்து தூங்காதே அந்த பகல் எதற்காக என்னை ஞாபகப்படுத்துவதற்காக உன்னுடைய கஸ்டமர் வாடிக்கையாளர்கள் நீ ரொம்ப பிஸியாக இருக்கிறாய் என்றாலும் என்னை மறந்துவிடக் கூடாது எதற்காக பகல் அதற்குள்ளேயும் நீ என்னை சிந்தனையில இருத்தி இபாதத்தாக மாற்றிக்கொள்வதற்காக இரவுளை சித்த பிணங்களாக தூங்கி எழும்பாதே இரவு எதற்காக எனக்கு நன்றி செலுத்துவதற்காக எங்கே எனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் எங்கே நிலத்தில் கேட்கக்கூடியவர்கள் எங்கே முதலி பாவிகள் வாருங்கள் என்னை யாபப்படுத்துங்கள் நான் மன்னிக்க காத்திருக்கிறேன் சுமையுள்ளவர்களே இறக்கி வைக்கின்றேன் தொல்லையா பிரச்சனையா கவலையா கடனா நான் அனைத்துக்கும் காரணமாக இருக்கிறேன் ஒா தயாரிக்க அடியார்களே அல்லா சுபானு தாலா இரக்கத்தோடும் பாசத்தோடும் அழைக்கிறான் சில அடியார்கள் விதிவிலக்கு அவர்கள் அனைவரும் தூங்கும் பொழுது மசதிகளை உயிர்ப்பிக்கின்றார்கள் வீடுகளே தன்னையும் படுக்கை விட்டு கொண்டு தன்னுடைய மனைவி மக்களையும் எழுப்பாட்டுகின்றார்கள் அல்லா சுபா இவர்களை வைத்து ஓரளவையிலும் தடுத்து வைத்திருக்கின்றான் இந்த இரவில் அனைவரும் தூங்கியிருக்கும் நேரத்தில் அல்லாவை மறந்திருக்கும் நேரத்தில் மக்கள் பாவத்தில் ஈடுபட்டிருக்கும் நேரத்தில் பலரும் விபச்சாரிகளோட தொடர்பு கொண்டிருக்கும் நேரத்தில் கிளப்புகள்ல மது மற்றும் போன்றவைகளிலே மூலியிருக்கும் நேரத்தில் செஞ்சு என்ன திருப்திப்படுத்தக்கூடிய அடியார்கள் இல்லை என்றால் பூமியில மேய்ந்து திரியக்கூடிய மிருகங்களும் இல்லை என்றால் தாயின் மார்பிலே பால் அருந்தும் குழந்தைகளும் இல்லை என்றால் மற்றும் மார்க்கத்தின பணிகளிலே தன்னுடைய கட்டுப்படுத்திக் கொண்டு அல்லாவுக்காக ஒதுக்கி தள்ளிவிட்டுக்கும் ஹதீசுக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் வாலிபர்களில் என்றால் அல்லா மலைமலையாக வேதனையை கொட்டுவாடும் இன்றைக்கு ஓரளவையிலும் நானும் நீங்களும் தவிர காரணம் இன்று பொழியும் மலை தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு பொழிந்தால் இன்னும் சுனாமியை விட பயங்கரமான நானும் நீங்களும் சந்திப்போமாய் இல்லையா ஏன் அல்லா சுபான்வ தாலாவுடைய அத்தாட்சிகளை கண்டு ரப்பு சுனுவை பயப்படாமல் பாவத்திலே மூழ்கிருக்கின்றோம் பார் மனிதனே இந்த மரம் வட்டைகளை பார் வல்கமர் இந்த சூரியன் வசப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்னுடைய கட்டளைக்கு மாறாக அணு மசையாது ஆனால் நீதான் மாற்றம் செய்கிறாய் அலைமோதும் கடலை பார் அனல் அதி கல்லம் தொல் விஹார் நான் அந்த கடல்களுடன் கதைத்தேன் பேசியதை அது சீரான முறையிலே விளங்கி கொண்டது அது எல்லைகளை மீறமாட்டாது நான் ஏற்படுத்திய எல்லை அதனை அது மீறமாட்டாது மலை போன்றுரும் அலையை பார் அலைகள் மை போன்றுும் என்று அருல்ல பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஆயிரத்தி நானூத்தி சொச்சத்துக்கும் மேலதிகமான காலங்களுக்கு முன்னால் நமக்கு எச்சரிக்கை விடுத்துவிட்டு சென்றார்கள் அது மலைகளை போன்று எழுந்து அலையே எனக்கு வழிபடு என்று ஆடை நான் அதற்கு அணிவித்து விடுகின்றேன் இழிவாகி அமைதியாகி விடுகின்றது இல்லையெனில் நாலாந்தம் உன்னுடைய பாவம் தாங்க முடியாமல் அதுவும் என்னை அழைக்கின்றது என்னிடத்திலே கேட்கின்றது சந்தர்ப்பம் தருவாய் இவர்களை அழித்துவிட அல்லாஹ் சொல்றான் இவர்களை நான் படைத்தேன் வானம் கூட மௌனம் சாதிக்கவில்லை மகா சமுத்திரங்கள் ஓடும் நதிகள் இவைகள் கூட அடியானுக்கு புறம்பான முறையிலே நடப்பதற்கு அல்லா சுபானுவாவிடத்திலே சந்தர்ப்பம் கேட்குது ரப்பு சொல்கிறான் உங்களுக்கு என்ன உற்சாகம் அவங்களுக்கு என்ன ரோசம் நான் ரோசம் உள்ளவன் கபில் து என்னுடைய அடியான் இரவிலே என்னை நினைத்து நான் சந்தர்ப்பம் பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன் மன்னிப்பதற்கு நகாரன் கபில் து அவன் பகல் பொழுதிலே என்னை ஞாபகப்படுத்தி யார் அவ் என்னை என்று கேக்கும் சந்தர்ப்பத்தை நான் எதிர்பார்த்து கொண்டே இருக்கின்றேன் அவனை மன்னிப்பதற்கு தொண்டை குழியிலே ரூத்து கொள்ளும் வரைக்கும் சந்தர்ப்பம் கொடுத்து கொண்டே இருக்கின்ற தொண்டை குழியை ரூத்து விடுகின்றதோ அவன் ஒவ்வொரு நாடி நரம்புகளாக பாதத்தில் இருந்து பெரும் விரல்கள் ரூஹு இழுக்கப்பட்டு அது தொண்டை வந்து விடுமோ அந்த நாம் அவனை செய்மடுக்கவே மாட்டோம் அதுவரைக்கும் நான் செய்யமடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றான் எனவே கிரிவான சகோதரர்களே கடல் அலைகள் இருக்கும் வழிபாடு நமக்கு கிடையாது இந்த மரமட்டைகளுக்கு இருக்கும் வழிபாடு நமக்கு கிடையாது என்று சம்பூர்ணமாக எங்களுடைய அல்லாஹுடைய படைப்பினங்களின் பக்கம் போய்விட்டது வார்த்தைகளை கூட இருக்கின்றோம் இருந்து அவர்களை கரை சேர்த்து தன்னுடைய நல்லாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பனு இஸ்ராயல்கள் இறுதியாக வந்த ஒரு நபியின் பெயர்தான் அர்மியா அந்த நபி ஹதிச குதிசையிலே கூறப்படுகின்றது அந்த அந்த கூட்டம் பனு அவர்கள் நபியை அன்கும் போ கூட்டோரு அவர்களுக்கு இவர்கள் எப்படி கூட்டம் தரக்கு அவர்களுடைய மூதாதைகளை நான் எந்த விடயத்தின் காரணமாக கண்ணியப்படுத்தினேனோ அந்த விடயத்தை இவர்கள் விட்டுவிட்டார்கள் அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் இவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கின்றது அவர்களை போல நடக்கும் பொழுது என்பதனை கட்டளைகளுக்கு மாறு செய்து விட்டார்கள் மேலும் இவர்கள் வேறு மக்களிடத்திலே கண்ணியத்தை தேட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுடைய விடயத்திலே தன்னுடைய காலங்கள் நேரங்களை வீணாக்கி இவர்கள் வேறு திசையில் இருந்து கண்ணியங்களுக்காக இயங்குகின்றார்கள் செல்லுங்கள் நபியே எச்சரிக்கை செய்யுங்கள் அவர்களுடைய அறிவாளிகள் என்ன அவர்களில் காரிமார்கள் என்ன அவர்களுடைய ஆளும்கள் என்ன இவர்கள் கூடந்து விட்டார்கள் அவர்கள் அறிவாளிகள் என்னுடைய ஹக்கை எனக்கு செலுத்த வேண்டிய கடமையை சம்பூர்ணமாக நிராகரித்து விட்டார்கள் அதிலே மறதியாளர்களாக மாறிவிட்டார்கள் அவர்களில் வேதத்தை ஓதக்கூடியவர்கள் படைப்பிடங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அவர்கள் அறிந்திருந்தார்களோ அதன் மூலமாக பிரயோஜனத்தை பெறுவதற்கு மறந்துவிட்டார்கள் அவர்களின் அதிகாரிகள் எண்ணின் பேச்சிலே படிப்பினைகள் இருக்கின்றது மேடை எதற்காக எதுவும் பேசுவதற்காக அல்ல ரபு சுபானுடைய கொறாடையும் ரசூலாவுடைய வாழ்க்கையும் அவர்கள் அடைந்த வெற்றி மாறுசெய்யும் பொழுது அநியாயக்காரர்கள் அடைந்த தோல்வி குரானோடு சம்பந்தப்பட்டவைகள் ஹதீசோடு இணைந்தவைகள் பேசுவதற்கென்றே ஒதுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர்கள் அதிகாரிகள் எண்ணின் மீது போய் சொல்லிவிட்டார்கள் என்னுடைய கட்டளைகள் முன்வரும் பொழுது அவர்கள் தன்னுடைய கருத்துக்குத்தான் முதல் உரிமை கொடுத்தார்கள் மேலும் என்னுடைய ரசூல் மார்களையும் அவர்கள் கொண்டார்கள் அதிகாரிகள் உள்ளாக அதனை ஆக்கொண்ட சூழ்ச்சிக்கு கல்பை ஒரு ஹசானாவாக அவர்கள் மாற்றிக் கொண்டார்கள் தன்னுடைய நாவுக்கு பொய் சொல்வதை அவர்கள் வளமையாக்கிக் கொண்டார்கள் இதையெல்லாம் நான் விலங்குப்படுத்தித்தான் நீங்கள் அறிய வேண்டும் என்பதல்ல மனிதர்களின் காரணமாக சமூகத்தினுடைய நலன்களை இல்லாமல் ஆக்கிடுகின்றான் அல்லாவின் பக்கம் நெருங்க வேண்டிய சந்தர்ப்பங்கள்ல மாற்றம் செய்யும் பொழுது பொய்யாளர்களுடன் அல்லாஹ் தொடர்புகளை ஏற்படுத்தி வைக்கிறான் மாற்றம் செய்யாதீர்கள் மாரு செய்யர்கள் நெருங்குங்கள் ரேவுக்கு பொறுப்பில் உள்ளவர்கள் கட்டளைகளை மறந்து செயல்படுவார்கள் அதிகாரிகள் பொது சொத்தை சாப்பிட ஆரம்பித்து அதற்காக காரணமும் சொல்லுவார்கள் அமானது மகனமா அமானிதத்துக்கு மோசடி செய்யப்படும் நீ பகல் முழுக்க அது சங்கீத நாதங்கள் உச்சரிக்கப்படுகின்றதா எப்ப பார்த்தாலும் அங்கே ரப்பு சுபஹனுடைய சிந்தனைக்கு மாற்றமான செயல்கள் நடக்கின்றதா பக்கத்திலும் இருக்காதே நீ வீடு தேடி போவதற்கு முன்னால் அண்டை வீட்டான் ரப்போட தொடர்புள்ளவனா தொழுகை உள்ளவனா நீ இல்லாத நேரத்தில் குடும்பத்தை கருத கூடியவனா இல்ல அதற்குள்ளேயும் புகுந்து விளையாடுபவனா வல்லம்மா அனத்து மதுனமா இது ஒவ்வொன்றும் தலையங்கங்கள் ஆனாலும் சுருக்கின்றேன் அமானிதத்துக்கு மோசடி செய்யப்படும் செய்வதை போல கொடுப்போல விரும்பிர் கியாமத்தினால் கொள்ளாதவர்கள் நடப்பதை போல சொத்துகள்மனே ஒரு குற்றத்துக்கு பரிகாரத்தை போல நிறைவேற்றி கொண்டு வைப்பார்கள் கணவன் மனைவிக்கு வழிபடுவான் வெளியிலே இவன் தான் சிங்கம் உள்ளுக்குள்ளே இவன் வெறுமனே ஒரு பூனையை போல ஒரு முயலை போல இந்த காலங்கள் வருமா மீண்டும் சுனாமியும் வரும் இது யார் சொல்றது அசுல் சலாஹ் அலி வசல்லம் எச்சரித்தார்கள் அவர்களை பின்னோக்க செஞ்சிடுவான் அவர்களை முன்வகுக்க செய்ய மாட்டான் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்க மாட்டான் கபிலும் ஒரு கூட்டத்தின் தலைவர் அவன் ஒருப்பான் ஒரு மனிதனுடைய கெடுதியை பயந்து மக்கள் அனைவரும் அவரை கண்டியப்படுத்துவார்கள் இவனுக்கு இணங்கி போகவில்லை என்றால் எங்களுடைய தலைமைத்துவம் பொறுக்கப்பட்டுவிடும் இவனுக்கு இடக்கம் தெரிவிக்கவில்லை என்றால் எங்களுக்கு துனியாவில் போய்விடும் மஸ்ஜிதுகளே எப்பவும் அமைதி நிலவ மாட்டாது நான் நீ என்று அவர்கள் விடந்தா வாதங்கள் புரிய ஆரம்பித்து வீன் வீண் குதர்க்கங்களிலே தந்தை பேர் பிறந்தவன் கியடுவான் அதுவரைக்கும் வரமாட்டாது இன்றைக்கு ஒன்று இரண்டு அல்ல என்றாலும்ாரணமாக அவகாசத்தை சத்தங்கள் எங்கும் உயரும் துனியாவுடைய விவகாரங்கள் அதற்குள்ளே பேசப்படும் வலான ஆகிவாத் அவர்களா இந்த உண்மத்தின் உடைய இறுதியானவர்கள் அதாவது இறுதி நபி ரொம்ப இறுதியானவர்கள் நாம் தானே இவர்கள் முன்னோர்களை முன் சென்ற அறிவாளிகளை பொருத்தம் பெற்றவர்களை லானச் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் அவருக்கு என்ன தெரியும் நமக்கு தானே தெரியும் அந்த யுகம் அது ஒன்றும் இல்லாத இழிவான யுகம் இது இன்டர்நெட் டுடே யுகம் இது ஒரு நொடி பொழுதில் அனைத்தையும் கையில் அவர்களுக்கு என்ன தெரியும் என்று வாதிட ஆரம்பித்து விடுவார்கள் விடுவார்கள் இப்படியாக இந்த நடக்கும் பொழுது நீங்கள் எதிர்பாருங்கள் செங்கிற காற்றுக்கு கேள்விப்படாத நோய்கள் என்று தப்சீர் கூறப்பட்டிருக்கு ஹதீசுக்கு விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது இன்றைக்கு உதவி எல்லாத்துக்கும் திறக்கப்பட்டிருக்கு வாங்கிடத்துல இருக்குது நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் விரைந்து வாங்க ஏட தந்து எடுத்துக்கொண்டு போங்க சகோதரே பொருட்படுத்தாத வீட்டுக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுடைய மடிகளே தவளக்கூடியவர்களாக மாறிவிட்டிருக்கின்றார்கள் இவைகள் எல்லாம் அல்லாஹு குடும்பங்களுடைய இன்பத்தை பறிப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக மேலும் என்று அல்லாவுக்கு விருப்பமானவர்களாக மாற்றிவிட்டு போ சந்ததி சந்ததிகளாக உணவளிப்பேன் என்கிறான் என்று அநியாயக்காரர்கள் வாழ மாட்டார்கள் அநியாயம் இழைத்தவர்களுடைய குரல் முறைபாடு செய்யப்பட்டுக் கொள்ளுங்கள் மேலும் அல்லாஹ் வேதனை மனுக்களுக்கு கொடுக்கும் பொழுது அவன் மலையை தடுத்துக் ஆனால் இன்றைக்கு மலை பொழுகின்றது அது எங்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது என்பதனை நீங்க நினைக்கிற மாதிரி தப்பி தவறி எங்களுக்கு கிடைச்சிட்டதே என்று ஏதேனும் விளைச்சல் உங்களுக்கு கிடைத்தாலும் கூட பகிம் அந்த விளைச்சல் யாருக்காக உங்களுக்காக இல்ல என்னுடைய மிருகங்களுக்கு வழங்கப்பட்டது அந்த அறுவடை செய்யும் காலத்தில் மீண்டும் அந்த மலையை அனுப்பிவிடுவேன் இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு பாதகமாக அமையும் ஏதேனும் இவர்கள் தப்பி தவறி அறுவடை செய்தால் அவனை அதிலிருந்தும் ஏதேனும் தப்பிவிட்டால் பரக்கத்தை பறித்து விடுவேன் அவர்கள் அந்த நேரத்தில் கட்டு தடுமாறுவார்கள்தி என்னை அழைப்பார்கள் நான் பதில் கொடுக்க மாட்டேன் வைன் சாலு லம் ஓதியும் என் கேட்பார்கள் நான் தடுத்துக் கொள்வேன் வைன் பகம் அரங்கும் அழுவார்கள் கண்ணீர் ஒடிப்பார்கள் நான் இரக்கம் காட்டமைட்டேன் என்னிடத்தில் அவர்களை திருப்பி கொள்வேன் மாற்றம் செய்த யாராவது எப்பையாவது அடைந்திருக்கும் வரலாறு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா அல்லா சுபான எ கேட்கிறான் என்ற வரலாறு எத்தனையோ பேர் வந்தார்கள் அவர்கள் ரொம்ப உல்லாசத்துடன் ஆனந்தத்துடன் இன்ப கலியாட்டங்களில் இருந்தார்கள் பெரும் பெரும் பெரும் பெரும் பேரரசுகள் அதினா சகோகே தக்கியனூ ஜா திவாயூன் வழிபடி போகின்றோம் இன்று பள்ளி வெறுமனே காலியாக இருக்கிறது காலையில கூட வரும் பொழுது ஒரு ஆளும் கதைக்கிறார் பள்ளி வாசல்லும் ரசூல் பற்றி பேசுவதற்கு முடிவு செய்த நசரத் என்றாலும் கவலை தாங்க முடியல எனக்கு தொழிலை பற்றி பேச ஆசையா இருக்குது என்று அவர் என்னுடன் ஆலோசனை செய்தார் கியமானவர்களே முதலுக்கு பின்னால் போடப்பட்டிருக்கின்றது என்ன என்னுடைய முகம் உங்களின் பக்கம் திருப்பட மாட்டாது யாராவது எனக்கு வழிபட்டு கேடு கட்டிருக்கின்றார்களா யாராவது எனக்கு மாறு செய்து சீதவியலாக மாறிருக்கின்றார்களா என்று அல்லா கேட்டுவிட்டு சொல்றான் என்னுடைய நியமத்துகளை மறைக்க கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் வா மனுரி என்னுடைய சூழ்ச்சி என்னுடைய வேதன தண்டன எப்பொழுது வரும் என்பதையும் அந்த அதிகாரிகள் மறந்து விடுவார்கள் ஏமாற்றிவிட்டது இறுதியில் அவர்கள் என்னுடைய கொரானை கூட முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள் அன்று ரசுல்லா சொல்வார்கள் யார் என்னுடைய கூட்டம் போட்டு விட்டார்கள் எங்களுடைய வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அறிவாளிகள் சிறந்தவர்கள் உமராக்கள் உலாத்துகள் அரசாட்சியில் இருக்கக்கூடியவர்களும் எங்களுடைய தூக்கி முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டு கடிமானவர்களே அதிகமான விடயங்கள் கூற இருந்தாலும் கூட அல்ல எங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் இந்த சந்தர்ப்பத்தை நாம் எச்சரிக்கையாக பைன் படித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ஆயத்துகளும் மக்காவில் இறக்கப்பட்டதும் மக்கியா என்று முன்னாலும் மறந்திருக்கின்றனையை மறந்திருக்கின்றீர்கள் நான் நாடினால் உங்களை அமர்ந்திருக்கும் இடத்திலிருந்து பூமியில் சுழிவாங்கி விடுவேன் என்றெல்லாம் அல்லா சுபானு தாலா சொல்கின்றான் எனவே ரப்பு சுபானுவாவுடைய கட்டளைக்கு வழிபடுவோம் இன்றை சுனாமி அத்தாட்சிகளை நமக்கு முன்னால் எடுப்போம் என்பதனை மதிப்போம் கொரானுடைய எச்சரிக்கைகளை படிப்போம் அதனை வைத்து தர்க்கம் புரிவதனை நிறுத்துவோம் வாழ்க்கையில எடுத்து முயற்சி செய்வோம் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிதீன்கள் வழி கேடர்கள் உடைய சூழ்ச்சிகளை விட்டும் நாம் சம்பூர் எங்களுடைய நம் அனைவரையும் அவனுடைய கருணையின் மடிக்குள்ளே சேர்த்தார்கள் புரிவானாக எங்களுக்கு நேரான சீரான பாதையை காட்டிய அருள் புரிவானாக உயர்தரமான அந்தஸ்துகளை இன்மையிலும் மறுமையிலும் வழங்குவானாக நாம் பாவிகள் என்பதனை ஏற்றுக்கொள்கின்றோம் அதற்காக இதோ புனிதமிக்க உன்னுடைய நல்லார்கள் கூடியிருக்கும் நாளிலே கை கரம் ஏந்துகின்றோம் மலாய்க்காமார்கள் சாட்சியம் சொல்லும் நாளையிலே கரம் ஏந்துகின்றோம் யாழ் லா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவைகளை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவாயாக அனைத்து வஸ்துக்களையும் எங்களுக்கு சாதகமாக ஆக்கிய அருவாளையாக ரஷ்மத்துள்ளில் ஆளுமீன் பிறந்த இந்த மாதத்திலே ரமத்தின் மலையை எங்களுக்கு கொளிய வைப்பாயாக மலையின் உடைய சோதனைகள் வேதனைகள் சூழ்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக நாம் மூமின்கள் களிமாவை மொழிந்தவர்கள் நாம் முஸ்லிம்கள் சஜிதாவை செய்யக்கூடியவர்கள் உன்னுடைய வானம் பூமியினுடைய வரக்கத்தை நமக்கு தந்து எங்களுடைய பாவங்களின் மீது நாம் அடைந்திருவதை எங்களை பாதுகாத்து உண்மையான புத்திசாலிகளாக மாற்றி நேரான சீரான பாதைகளை நடந்து உண்டே பொருத்தத்துடன் தரிசனம் கிடைத்து சுவனத்திலே தஞ்சம் புகும் பாக்கியத்தையும் தந்தருள் புரிவாயாக